வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நூற்று அறுபதாவது ஜூலை இருபத்தி ஆறு ஆடி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் பரங்கிமலை ரயில் விபத்தில் போலீசார் மற்றும் ரயில்வே ஊழியர்களை உடல்களை தொட போது சக மனிதர்களாய் களத்தில் இறங்கி காயம்பட்டவர்களுக்கு உதவிய ரியல் ஹீரோக்களான மூன்று இளைஞர்களுக்கு பாராட்டுகள் கூறுகின்றன தற்காலிக சிவிலியர்களுக்கான ஊதியம் ரூபாய் ஏழாயிரத்து எழுநூறிலிருந்து ரூபாய் பதினான்காயிரமாக உயர்த்தி வழங்க முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் ஊழல் புகாருக்கு ஆளான துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அறிக்கை விடுத்துள்ளார் உலகளவில் முன்னணி பொருளாதாரம் கொண்ட ஐந்து நாடுகளில் மூன்றாவது இடத்தில் முன்னேறப் போகிறோம் ஆனால் உலகளவில் நூறு பல்கலைக்கழகங்களில் இந்திய பல்கலைக்கழகம் ஒன்று கூட இல்லை என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் வேதனை தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரியின் தமிழக பங்கு ரூபாய் ஐயாயிரத்தி கோடியை மத்திய அரசு உடனடியாக அளிக்க வேண்டும் என அதிமுக எம்பி ரத்னவேலு மாநிலங்களவையில் வலியுறுத்தினார் தியாகராய நகர் சென்னை சில்ஸின் புதிய கட்டிடக் கட்டுமான பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் தடை விதித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளில் வணிக வளாகங்கள் கட்டவும் தடை விதித்துள்ளது பிஎஸ்என்எல் இணைப்பை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து கலாநிதிமாறன் முன்னாள் அமைச்சர் தயாநிதிமாறன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் உயர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற விஜய் மல்லையா நிரவ் உள்ளிட்ட பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை முடக்கும் அதிகாரம் வழங்கும் பொருளாதார குற்ற தடுப்பு மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது நாடாளுமன்ற மக்களவையில் தற்போது நாட்டில் நிகழும் வரட்சி மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அதிமுக மகேந்திரன் தமிழக அரசு வறட்சிக்காக கேட்ட ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று கோடியையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மோடி சார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிவிட்டது வழக்கம்போல் அதில் பங்கேற்காமல் வெளிநாட்டுக்கு பயணம் கிளம்பிவிட்டீர்கள் என்று பாஜக எம்பி சத்ருகன் சின்ஹா பிரதமர் மோடியை கிண்டல் செய்துள்ளார் வரி செலுத்துவோரின் பணம் ரூபாய் நான்காயிரம் கோடியை எடுத்து மத்திய அரசு தனது திட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்காக செலவு செய்ய எந்தவித உரிமையும் இல்லை என்று சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே காட்டமாக தெரிவித்துள்ளார் கேரளாவில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற இளைஞரை அடித்துக் கொண்ட வழக்கில் இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது ரபேல் போர்விமான விமான விவகாரத்தில் அவையில் தவறான தகவல்களை அளித்த பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி அளித்த உரிமை மீறல் தீர்மானம் பரிசீலிக்கப்படும் என்று மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டேல் சமூக இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது பாஜக எம்எல்ஏ அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் போராட்ட குழு தலைவர் ஹர்திக் பட்டேல் உள்ளிட்ட இருவருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மத்திய அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசி முடித்த பின் பிரதமர் மோடியை கட்டித் தழுவினர் இதைத் தொடர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் வாங்க கட்டிப்பிடிக்கலாம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் மகாராஷ்டிராவில் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி மராத்தா சமூகத்தினர் இரண்டாவது நாளாக நேற்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் மும்பை உள்ளிட்ட நகரங்களில் ரயில் மற்றும் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையானுக்கு திருமலையில் நேர்த்திக்கடனாக தலைமுடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக நாற்காலிகளை ஏற்பாடு செய்ய தேவஸ்தானம் முடிவு இத்திட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது காவிரி ஆற்றின் மேகதாட்டுவில் புதிய அணை கட்டுவது குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகா முதல்வர் குமாரசாமி திட்டமிட்டுள்ளார் கும்பலாக சேர்ந்து வன்முறை மற்றும் கொலையில் ஈடுபடுவதை தடுக்க தேவைப்பட்டால் அரசு சட்டம் இயற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தேர்தலில் தங்கள் வாக்கை பதிவிட்டு தீவிரவாதிகளின் திட்டத்தை பாகிஸ்தான் மக்கள் முறியடிப்பார்கள் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அரசியல்வாதியும் தெஹ்ரீக் இ இன்சாய் கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் நடந்தற்கொலை மற்றும் மார்கெட் பகுதி ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் காட்டுத்தீயில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வரும் நிலையில் ஏராளமான இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்தன பாலுசிஸ்தான் மாநில தலைநகர் குவிட்டா நகரில் வாக்குச்சாவடி அருகே நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஏராளமான படுகாயமடைந்தனர் ஜப்பானில் கடந்த ஒரு வாரமாக வீசும் அனல் காற்றுக்கு இதுவரை அறுபத்தி பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆசிய நாடான லாவோஸில் அணை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பதினேழு பேர் பலியாகியுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே பாகிஸ்தானில் நேற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவின் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருநூறு பசுக்களை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் பிரேசிலில் உள்ள அமேசான் காட்டில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வருகிறார் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவர் இவர்தான் இந்த பழங்குடி இனத்தின் கடைசி மனிதர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் மாருதி சுசுகியின் புதிய ஸ்விப்ட் மற்றும் டிசையர் கார்களில் ஏர்பேக் கோளாறு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கார்களை திரும்பப் பெற அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது பாரத் ஆறு விதிகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களை இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு விற்பனை செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது நிறுவனங்களில் நிகழும் தீவிர மோசடி குறித்து விசாரிக்கும் அமைப்பான எஸ்எஃப்ஐஓவிடம் ஐசிஐசிஐ வங்கி மற்றும் பார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனங்கள் குறித்து புகார்கள் வந்துள்ளதாக மத்திய நிறுவனங்கள் விவகாரத்துறை இணையமைச்சர் பி பி சௌத்ரி கூறியுள்ளார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடைபெற்ற ரூபாய் பதிமூனாயிரத்து கோடி மோசடிகள் தொடர்புடைய மெகுல் சோக்சி ஆன்டிகோவாவில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எஃப்ஆர்டிஐ மசோதாவை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் ஒரே ஓவரில் ஆறு பவுண்டரிகளை விளாசிய பவன்ஷா முச்சதத்தை தவறவிட்டார் இந்தியா யூ அணி அறுநூற்று ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது நடப்பு இந்திய அணி பிட்சுகள் தட்பவெப்பம் பற்றி புகார்களையும் சாக்கு போக்குகளையும் கூறும் அணியல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை என்று இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்திய அணி இழந்தாலும்கூட தற்போது ஐசிசி தரவரிசையில் இருக்கும் முதலிடத்தை இழக்காது தெரிய வந்துள்ளது பதினான்காவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டது அதில் செப்டம்பர் தேதி நடக்கும் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்திய அணியை எதிர்த்து மோதுகிறது பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்களுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா மூன்றாவது இடத்திலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐந்தாவது இடத்திலும் தொடர்கின்றனர் ஐ தொடரில் தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்த இளம் விக்கெட் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் இங்கிலாந்துக்கு எதிரான டஸ்ட் தொடருக்கான இந்திய அணிக்கு தேர்வாக்கியுள்ளார் திரைச்செய்திகள் தேவி படத்தை தொடர்ந்து மீண்டும் பிரபுதேவா ஜோடியாக தமன்னா நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆவதாக இருந்த நயன்தாராவின் கோலமாவு கோகிலா தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு குவியல் நித்தம் ஒரு முத்து நான் பேசுவேன் போன்ற தரமான நிகழ்ச்சிகளை செவிமெடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் என்ற இணையதளத்திற்கு வருகைதாரங்கள் நன்றி வணக்கம்